மகாதேவா எல்லாத்தவர்க்கும் இறைவா போற்றி பதிகர்கள் பாடுவதற்கு முன்பாகவும் நிறைவு செய்தவுடன் சிறுச்சிறம்பதம் இருந்த ஒரு வார்த்தையும் நம்ம சொல்றோம் உச்சவத்தில் ஒவ்வொரு பரியத்தின் நிறைவிலையும் போட்டிருப்பாங்க முதலையும் போட்டிருப்பாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு பதியத்திலையும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலையும் போட்டுப்பாங்க முடிவிலும் போடுவோம் இது ஏன் போட்டிருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு ஒரு வினா எழலாம் சார் அது ஒரு அழுக்காக போட்டிருக்காங்க இதன் காரணம் இருக்கிறதா ஒவ்வொரு பதவியிலையும் கடைசிலையும் முதலையும் போட்டிருக்கணும் ஒன்று நீங்கள் சொல்லலாம் உடனே உங்களிடம் வந்து ஒரு பதில் வரும் என்றால் என்னவென்றால் சார் அடுத்த பதிகளும் தெரியறதுக்காக அதை அல்லவா அப்படியும் எடுத்துக்கொள்ளுமாறு வரலாம் அதை தவிர வேறு ஏறேனும் காரணங்கள் பொதுவாக திருச்சிற்றம்பலன் என்ற ஒரு வார்த்தைக்கு என்ன பொருள் வரும் என்றால் சிதம்பரம் என்ற திருத்தலத்தை குறிப்பனவாக வரும் சிதம்பரத்துக்கு இன்னொரு பெயர் சிதம்பரம் பேர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னொரு பெயரை முதல்ல போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் சிதம்பரம் இப்ப போட மாட்டாங்க கோயில் சிதம்பரத்திற்கு நடராஜர் சபைன்னு சொல்றோம் இல்லையா சித்தம் பலம் நடராஜர் எப்படி சபைங்கிறதெல்லாம் ஒரு உங்களுக்கு இந்த இடத்திலேதான் தேவாரத்தை முதல் முதலாக கண்டெடுத்த இடம் இந்த தேவாரத்தை எப்படி கண்டெடுத்தார்கள் இது எப்போது நமக்கு கிடைத்தது முழுவதுமாக கிடைத்ததா இந்த பாதை தான் கிடைத்திருக்கா நமக்கு எவ்வளவு பாடல்கள் இருந்திருக்கோ எவ்வளவு பாடல்கள் நம்மளுடைய கிடைத்திருக்கிறது பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் வெறும் தேவரத்தை மட்டும் கற்றுக்கொள்வது என்பது ஒன்று அடுத்தது அதனுடைய தொடர்பாக உள்ள ஒரு உதாரணத்துக்கு சொல்ல தோடுடைய செவியன் பாட சொல்லி கொடுத்திருக்கோம் அதனுடைய தொடர்பா நீங்க என்ன பார்ப்பீங்க செவியன் முதல்ல கேள்வி என்ன இது எந்த ஊர்ல பாடுங்க அடுத்தது இது யார் பாடின அவருடைய தாய் தந்தர் யார் அடுத்து இது என்ன ராகத்திலே பாட வேண்டும் தெரிந்தால் பண்ணிலே பாடணும் பண்ணு சொல்லணும் தாளம் சொல்லணும் சரி இதற்கு ஏதாவது ஸ்பெஷாலிட்டி உண்டா இந்த பாட்டுக்கு இதற்கு அப்புறம்தான் அதனுடைய பொருள் இதெல்லாம் அப்புறமா நம்ம பாட்டுக்கு இதுக்கு இந்த ஒரு பாட்டுக்கு இவ்வளவு தொடர்பான ஒரு கேள்விகள் இருக்கின்றன சாதாரணமா ஒரு கோயிலுக்கு போறோம் உதாரணத்துக்கு ஒரு திருவான் கோயிலுக்கு போறோம்னு வச்சுக்கோ போய் நேரம் மரணீஸ்வரோட கும்பிடு அடுத்து நம்ம திருபுர சுந்தரி அம்பாவோட கும்பிடு ஓரளவு சுத்தி வந்துட்டு வெளியே இது திருவான்மூர் கோயிலுக்கு போய்தான் தரிசனம் செய்ய ஏன் ஜலகண்டேஸ்வரர் இங்க இருந்து காத்தியாயனி தேவியை பண்ணக்கூடாது அங்க ஊருக்கு என்ன விசேஷம் அன்பு ஊர்ல ஏதோ அற்புதம் நடந்திருக்கிறதா இதெல்லாம் அதனுடைய தொடர்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இப்ப இவங்க வந்து கேள்வி எல்லாம் கேட்டு அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார் தம்பி பதிகங்கள் பூரா பாடுவது நல்லதா நல்லதுதானே இதெல்லாம் நாம் அடி கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டிய அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் அது சொன்னார் கற்றல் சில வார்த்தைகள் வந்து நம்ம திருவி பார்த்தாலும் சீக்கிரம் பொருளை கண்டுபிடிக்க முடியாது இதுக்கு நல்லா தெரியுது வனங்குவன் எப்பொழுதும் இரவும் பகல பகலும் தெரிஞ்சு அடிக்கிறே சொல்றோம் ஏற்றாய அப்ப நமக்கே பொருள் தெரிந்த ஏற்றுகின்றோம் உன்னை தொழுகின்றோம் உன்னை போற்றுகின்றோம் உன் திருவடியை தொழுகின்றோம் இப்படி எல்லாம் இதை போல இந்த திருச்சிற்றம்பலம் என்ற வார்த்தை சிதம்பரத்தையே நினைவு முகத்தான் ஏன்னா சிதம்பரத்திலிருந்துதான் நமக்கு இந்த தேவாரங்கள் கிடைத்த வரலாறு எ போனாலும் இப்ப எல்லாருக்கீங்க எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் சாமியை கும்பிடுற போது உங்களுக்கு நினைவு வருவது உடனே ஜடகதர் காத்தியாயனி தேவ்தான் என்ன தேர் என்றாலும் அந்த ஒரு கொஞ்சம் இருக்கிற மாதிரி வரும் ஏன்னா நம்முடைய ஊர் தேவாரத்தை கண்டெடுத்தது தேவாரத்தை இன்று ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக கிடைத்த ஒரு கிடைத்த புற்றிசத்தை இவர்களின் காத்து வந்து இனிமேலும் காக்கவும் இதை பாடுவதற்கு ஆண்டவன் வழி என்றால் அதை எடுத்த இடத்தை கொடுத்த இடத்தை திரும்ப நமக்கு கிடைத்த இடத்தை நாம் அன்றாடம் சொல்ல வேண்டும் அல்லவன் அதனாலதான் பெரியவர்கள் இதை ஆரம்பிப்பதற்கு முன்பும் கடைசியமாக இந்த திருச்சித்த மரத்தை சொல்வது ஒரு மரபாக வந்தது அதனால எப்பொழுதுமே நாம உட்கார்ந்தாலும் பாடுவதற்கு உட்கார்ந்தவனும் திருச்சித்த மரம் சொல்ல வேண்டும் நிறைவு பெற்று கொடுத்து திருச்சித்தம் சொல்ல வேண்டும் இப்போது நாம் பாடலுக்கு சொல்ல வேண்டும் இன்னும் ஒன்று உங்களுக்கு சொல்றேன் இந்த தொடர்பாண்ட சொல்லு இந்த வேலைக்கே இருக்கூடாது ஏன்னா அப்பதான் இது கேட்பதற்கு எனக்கு ஒரு சொந்த கேட்டோம்னா சரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நான் வாடகை சொல்லி கொடுத்துட்டேன் நீங்க வாடு பாத்துட்டோம் பாடுங்க நீங்க வாடுங்க சரி ஏதோ பாடுறாங்க அது அப்படி இருக்கவே கூடாது இப்போது நம்ம பாடலுக்கு சொல்லுவோம் இப்ப இது வரையிலையும் உங்களுக்கு ரெண்டு வகுப்பிலே இந்த தோடு செய்யும் கூற்றாயினவாறு சொல்லிக் இத நல்ல ஒரு பதியா கேட்டு எப்படி சொல்றது அப்புறம் சொல்லும்பொழுது எல்லாரும் புரிஞ்சுட்டே உட்காந்துருக்காங்க தெரிஞ்சிருதுன்னு உடனே அடுத்தது நிகழ்ச்சிகளுக்கு செல்லலாம் இன்னொன்று அதற்காக ரெண்டு கிளாஸ்லயே கேள்வி கேட்டீங்கன்னா நாங்க எங்க இருந்து சாப்பிடறது இன்னும் படிக்க நான் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல அதனால அதை பத்தியும் நீ வந்து வயலுக்கு தெரிஞ்சு தெரிந்து கொள்வோம் அவ்வளவுதான் இப்பொழுது முதல் கேள்வி நான் உங்களுக்கு தெரியாத கேள்வியில நான் கேட்கல ஏன்னா திருஞானசுடைய தாய் தவப்பனார் யாருன்னாலும் நான் கேக்கல அதுல நான் சொல்லவும்ல அதுல கொடுக்கவும்ல அதை கேட்டு கேட்ட நீ இதை செவியல் திருஞான சம்பந்த அருடைய தேவாரம் முதல் திருமுறையிலே முதல் முதலாக அருடைய தேவார பதிய முதல் பாடல் இந்த தோளுடைய செவியல் இந்த பாடலுக்கு வந்த விட ஏதேனும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் சொல்லுங்க அது அது வரலாற்றி சொல்லும் பொழுது ஒரே வரதுதான் ஞானப்பால் உண்டு பாடிய பதிகம் அதாவது ஸ்பெஷாலிட்டி இந்த பதிகத்தினுடைய ஸ்பெஷல் அற்புதம் நிறைந்த ஒரு பதிகம் அற்புத பதிகங்களிலே இதுவும் உண்டு அதே மாதிரி தீராத வயிற்று தீர்த்த பதிகம் இப்போது அடுத்து நான் பாடல் இதுக்கப்புறம் உங்கள்ட்ட கேள்விகள் பாடல் போது பண் பாடையிலே அமை நாட்டை தாளம் ரூபக தாளத்திலே அமைந்த ஒன்று ஒரு வரியை இரண்டு முறையாக சொல்ல வேண்டும் நான் ஒரு தடவை நீங்க பாடி ஏன்னா இது ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த ஒன்று நாம் படத்துல அடுத்தடுத்து பாடத்துக்கு ஆக ஆரம்பிச்சுட்டே நீங்க பாட்டு போனோம் இல்லையா cordo tenyen tenyen direyico sobre nuestro cristo verde verde corri por iur tutto saracren novre cardecha tudalen உள்ள கவ இப்ப இந்த ரெண்டு வரியை போல அடுத்த ரெண்டு வரியும் ஈஸியா வந்துடும் ஒரு தடையா பாடிடுங்க ஏடுடைய பிரமா அன்று அதாவது கிட்டத்தருமான குறித்து இவன் தான் வந்தவன் ஒரு எத்தனை வயசில் மூன்று வயது குழந்தையாக அவரை பாடின முதல் பதிகம் கூட்டாயின் கூதைய விலகே கொடுமை பல செய்தன நானே நோடு கூத ஏன கொடுமை பல செய்தன நிறியே ஏத்தடிக்கேற படலூ பிரியாது வணங்கோவல் எப்பொழுதும் நோக்க ஏத்தடி பிரியாது வணங்கோவல் போது போல் வகத்தில் அதுபடியே புதரோடு குடகி முட கிய ஆட்டேலியே நதியை கெடியில சேரது அருகை அது வந்து நதியை கெடிலம் நதி திருவரிகை ஊரு வீர வீரர்கள் புரிந்த இடம் நம்ம சொல்லுவோம் அட்ட வீரட்டலங்கள் என்று சொல்வார் எட்டு இடங்களிலே சாமி வீர புரிந்ததாக வரலாறு உங்களுக்கு தெரிந்த ஒரு இரண்டு சொல்லுங்க பண்ணுவேன் எல்லாருக்கும் தெரிந்தவர் திருக்கடையூர் உரி போற்ற தளம் யானையினுடைய சோலை உரித்து தன் மேல் பொருத்திக் கொண்டது மயிலாடுதுறைக்கு பக்கத்திலே வழுவூர் வீரட்டம் என்று சொல்வார்கள் இதேமாரி நேர கண்டியூர் வீரட்டம் அதே மாதிரி எட்டு இதே மாதிரி வரிசையாக சொல்லலாம் பஞ்ச சபைகள் பஞ்சபூத சபை பஞ்சபூதங்கள் இருக்கின்ற இடங்கள் பஞ்சாக்கர பதிகங்கள் ஒன்று அற்புத பதிகங்கள் நாம வந்து ஒவ்வொன்றுமே பார்த்துக் கொண்டு அதே மாதிரி திருஅதிகை வீரட்டானம் என்றை என்ற ஊர் அது எங்க இருக்கு தெரியுங்களா போயிருக்கீங்களா பன்னூற்றி பத்தாண்டுக்கு பக்கத்தில் ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்கு அருமையான ஊர் வீரட்டான வீர செயல்கள் புரிந்த இதில் வீரத்தான அதான் வீரத்தானது ஞாபகம் வந்தது இந்த துறைங்கிறது டக்குன்னு ஞாபகம் இல்லை துறை தமிழ் வார்த்தை அர்த்தம் என்ன துறை துறை என்றால் என்ன வீரட்டான துறை அது வந்து இல்ல கரெக்ட் வீரட்டான பிளஸ் உரை வீரட்டான துறை ரெண்டு சேர்ந்தவன் துறைங்கிறதுக்கு இன்னொரு பொருள் படித்துறைக்கும் துறைன்னு வேறு ஆற்றுல இறங்கும் போது படிக்கட்டா போய் இறங்கி மெதுவா உக்கீ இறங்கி குழின்னு சொல்லுவோம்ல வேற சுரையில இறங்கி குழி குளத்துல துறை என்பதற்கு அதேமாதிரியும் ஒரு பொருள் வீரத்தான துறை அம்மா வருகின்றவர் சுர் நடத்தே மூன்றாவதாக நால்வர் பொருமக்களையே மூன்றாவதாக இதுல மூவரை அந்த நால்வர் பெருமக்களையில பார்த்தோம்னா சுந்தரர் ஈஸியா கண்டுபிடிக்கலாம் மூணாவது தெரியாத அறிவு எப்பந்தராகவே இருப்பார் அதாவது மாட்களை போல மாதிரி நல்லா அழகிக் கொண்டிருப்பார் அதான் சொல்ற போது நால்வர் பெருமக்களிலே வரிசைப்படுத்தி உமாபக் சிவாச்சாரியா பூரியர்கள் புழித்த புகழியர்கள களை போற்றி ஆயுமி கண்மிதப்பில் அணைந்த அடி போற்றி திருநாவல் ஒரு தொண்டர் பதம் போற்றிமதி போற்றி இந்த திருவடிக்கு அவ்வளவு சிறப்பு சொல்லியிருக்கார் எல்லாரும் பெரியவாழ் பாடும் போது அம்பாளை யாரெல்லாம் பாடும் போது பாதாரி கேட்ட முதல்தான் பாடுவார்கள் அதனாலதான் எல்லாரும் திருத்தாண்டகம் பாடியிருக்க எப்படி ஞான சம்பந்தப்பருங்க பேணி அணிவதற்கு எல்லாம் பெருமை கொடுக்கின்ற திருநீர் திருநீட்டு பதிகம்னு ஒரு பதிகம் இதேமாரி எல்லாருமே அதுமாரி இந்த சுந்தரர் பெருமான் அப்படிப்பட்ட ஒரு தேவாகூர் அவர்கள் வாதிப்பாம்பை கடையும் பொழுது எல்லோரும் எதிர்பார்த்த ஒன்று வருகின்றது வருகின்றது வரப்போகின்றது என்று எதிர்பார்த்த ஒன்று என்னவென்றால் காமதேன் வரப்போது இந்த கற்பக குருச்சம் வரப்போது நமக்கு அதெல்லாம் கொடுக்க போது நம்ம அதெல்லாம் வாங்கிக்கிட்டு போறோம் எல்லோரும் நினைப்பதற்கு மாறாக வந்தது முதலில் விஷம் தான் விஷத்தை அப்பொழுது எல்லாரும் ஓன்னாங்க மாதிரி எல்லாரும் இப்படி வருது பக்கத்தில் எடுத்து வராங்க அவர் போய் பந்து மாதிரி சுந்தரர் என்ற பெயர் இப்படி உங்களுடைய ஒரு கேள்வி எல்லாம் பயப்படும் விளையாக இருந்த ஒரு விஷத்தை சுந்தரர் மட்டும் கூப்பிட்டு சொல்லி அவர் போய் எடுத்துட்டு வந்தார் எப்படி வேற யார் போவதற்கே பயந்தார்கள் தஞ்சமடைந்தார்கள் சுந்தர கூட்ட போய் அந்த விஷத்தை எடுத்துட்டு யாரும் போய் எடுத்துட்டு வந்தார் அவர் அப்ப அவரை ஒண்ணு செய்யல அந்த விஷயம் ஒரே ஒரு காரணம் அவரை எடுத்து வர சொல்வதற்குண்டான காரணம் அந்த விஷத்தை இவர் உண்டது நீலகண்டமானது ஆனா அது என்னென்ன வெளியே வரும்போது வெள்ளை நிறமாக வந்தது நெருப்புல போட்டது எது வந்து எல்லாமே அப்படியே வெள்ளை சாம்பலா வந்தோம் வேற எதுலையும் வராது வந்து நெருக்கு அந்த தன்மை அது உருஜினாலு வேற எதையும் வெறு சாம்பல தான் கொண்டு வந்து நீல நிறம் உண்டதும் வந்தது வெள்ளை நிறமாமே என்று தெரியான பதிவு செய்கின்ற இந்த ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒன்று தன்னுடைய ஒரு நிலைப்பேலையில் சாமி இருந்து கொண்டு தன்னுடைய உருவத்தை பார்க்கின்ற பார்க்கின்றது அவருக்கு நினைவு வந்தது தான் இவ்வளவு அழகா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சாமி ஆதியும் அரும் ஜோதியான சிவன் சாப்பிட்டு எல்லாம் உதவி செய்ய இவர் தன்னுடைய அழகை தன்னுடைய மேனியை தன்னுடைய அழகை காணுகின்றார் இவ்வளவு அழகா நாம் இவ்வளவு சுந்தரத்தன்மை உள்ளவங்களா வெளியே எடுத்து வர முடியாத சுந்தரம் சுவாமியுடைய நிழல் அவருக்கு போய் எடுத்து வர்றது என்ன அவ்வளவு ஒரு சாதாரண விஷயம் தானே ஒரு இப்ப இவரு இவரை பாக்குற இவருடைய மகன் வந்து பக்த உங்க பையன் தானே இது அப்படின்னு உடனே சொல்றான் பிரதிபிம் பயன்கிறதுக்கு அடையாளங்கள் நல்லா தெரியும் உடனே சொல்றோம் அரி சுந்தரர் கொண்டு வந்த தன்மை அந்த ஆளாள சுந்தரரை பத்தித்தான் நாம் அடுத்ததாக நம்ம பார்க்கின்றோம் சொந்தருடைய வரலாற்று தொன்மை இதெல்லாம் ஒவ்வொரு தரம் மாற்றிக்கிட்டே நம்ம எடுத்து போகும் இப்போ பாடலுக்கு செல்ல வேண்டும் முதல் விட தூடி பெருமானே அருளாள எத்தான் மறவாதேன் நினைக்கின்றேன் மனச்சூர் வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அத்தா உனக்கு ஆளாய் இனி எனலாம ஒண்ண பைத்தரான பொரு சரியான பித்தான ஒரு பொருள் ஏற முடியாது பொருளா ஏதெடுக்க முடியாது கஷ்டம் அத சொல்றாரு ஏன் அப்படி சொன்னார் என்ற ஒரு வார்த்தையை முன்னோடிய வைத்தார் பித்தா எத்தா வைத்த அத்தா எல்லாம் எதுகை மூணு இடம் பாடல்கள் பூரா வந்திருக்கும் பாருங்க கல்யாணம் நடக்கும்போது அவரை போய் எனக்கு அடிமைனு அவரை புடிச்சுக்கிட்டாரு எப்படி இருக்கும் ஒரு விஷயம் ஒரு திருமண கோலத்துல உட்காந்துட்டாரு திருமணம் நடைபெற போது மகளைதாரனை போட்ட போற அப்ப போய் இவன் எனக்கு அடிமைன்னு போய் கையை புடிச்சு நீ இப்ப கல்யாணம் கூட வந்துட்டாரு சாமி அவருக்கு தெரியாது யாராவது ஒரு கிழ போய் பிடிச்சிட்டு வந்துட்டார் அப்பதான் இவரு என்ன என்ன இப்படி ஒரு குளத்து கொண்டு நான் திட்டுறது கடைசியில போயிட்டு மறைஞ்சிட்டாரு அப்படின்னா அப்ப நீ என்ன பத்தி பாடுறான்னு சொன்னா என்ன பாடுவாரு உன்ன நான் இப்படி திட்டேன்னா நான் எப்படி உன்ன பாடுறது நீ என்ன திட்டியும் அதுவே வச்சு பாடு அதான் அதே எப்படி பித்தனான்னு கட்டியில அதே வச்ச ஆரம்பிச்சூடி பெருமானே அருளாள அருள்கின்றவன் அருளை மாத்தாயா என்ற கேள்விக்குறி ஏன்னா அவருக்கு அருள் தன்மை கொடுப்பதனால்தான் இந்த பாட்டு பாட முடிந்தது அவருக்கு அருளை வேண்டியது அவர் எப்படி பாடுவார் அருளாலா அதாவது இதற்கு இது இன்னும் ஒரு பொருள் என்னன்னா திருத்தன்மை உடையவனே திரு உடையவனே அருள் தன்மை உடையவனே இதேமாரி ஒரு பொருள் எத்தான் எப்பொழுதும் அதுல எச்சாய் அப்படின்னு சொன்னார்கள் இதுல எத்தான் சொல்றார் இவர் எச்சான் மறவாதே நினைக்கின்றேன் ஏத்தாய் அடிக்கே இரவும் பகலும் அவர் இவர் இரண்டாவது வார்த்தையில ஏத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் என்னுடைய மனத்திலே வந்து இருந்து கொண்டாய் நாவக்கரச சொல்லும் மனத்தகத்தான் தலையினான் வாக்கினுள்ளான் வாயாறு தன் அடிமையை பாடும் தொண்டர் இனத்தகத்தான் மயிலாபுரம் வாயிலா நாய பத்தி பெரிய போது மரவாமையான் அமைத்த மன கோயில் உள்ளிருத்தி அதே பெரும் உள்ள எத்தான் மறவாதேன் நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் நீ இங்க வந்து கொண்டாய் நானா உன்னை கூப்பிட நீயே வந்து கொண்டாய் நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன் அவன் வந்து உரைகின்ற இடம் இதுனால்தான் இந்த இடத்தை சுத்தமா வச்சுக்கணுங்க அவர் எப்போ வரக்கூடிய இடம் வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் வைத்த பெண்ணை நன் வெண்ணை ஆறு அந்த ஊர்ல வெண்ணெய் நல்லூர் அவருள் திருவெண்ணெய் நல்லூர்களே நல்லூர் ஊரு நல்லூர் அருள் துறை உள் அத்தா அருள் பிளஸ் துறை பிளஸ் அதான் இந்த அருள் துறை அருள் பிளஸ் உரை அத்தா என் அப்பனே என் அப்பா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே எப்படி இருக்கு உனக்கு ஆளாய் இனி அல்லேன் நான் இப்படி வந்து என்னை ஆட்கொண்ட விதத்தையும் சொல்றாரு பாருங்க உன்னுடைய ஆளுநர் என்னை எப்படி என்ன சோதிச்சா எதிர்த்தாலும் என்னை சேர்த்துக் கொண்டாயே நான் இதற்கு ஆனவனா இதற்கு நான் என்ன தேர்வு பெற்று என்ன தவிர செய்தே என்ன புண்ணியம் செய்தன புண்ணியம் செய்தனமே மனமே இத சொல்றாரு இந்த பாட்டை பொறுத்தவரைய அமைந்த ஒன்று இந்த சீகாம்பரம் இரண்டு குறிக்கின்ற ஒரு தாகம் மாயாமள கோயாமளவோ மாயாமாள சாதாரணமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒன்று எங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிருக்க கூடிய ஒன்று எங்களுக்கு எப்படி தெரியும் எ தெரிய சங்கீத பாட ஆகணுமே மாய மாலை வேலை தான் எல்லாருக்கும் யாரு கொடுத்தாங்க மாய மாலை வேலை ஆனா விதிவிலக்காக எங்களுடைய என்னுடைய ஆசான் வயலின் கத்துக்கு வயலின் வித்வான் இன்னைக்கு இருக்கிறதுல பெரிய வயலின் வித்வான் யாருன்னா அவரு தெரி கண்ண தெரியாம சங்கராபரணத்துலதான் சொல்லிவிட்டார் அடுத்தது கரகர பிரியா அடுக்க ஜோடி அடுத்தது கல்யாணம் மாயாமளவ கிட்ட கூட ஒரு தொடர் அதாவது சொல்லிக் கொடுக்கணும் இப்படி வயலின்ல வாசிக்கணுண்ட பாரு பாடுற மாதிரியே இருக்கும் வயலின்ல அப்படின்னு அதே போல இந்த மாயா மாடவாத சொல்றது ஒருத்தருக்கு கேட்டாங்க மாயா மாடர்கள ஏன் கொண்டு போய் வைத்தார்கள் முதல் முதலிலே மாயாமலை யார் வச்சது அது முதல்ல ஆரம்ப பாலமா ஏன் எது வந்தது அது யார் வச்சு எல்லாருக்கும் கத்துக்கோனா அது சத்தி கதை அதுக்கப்புறம் அது போன மாயாமலை குரத்துல நம்ம இப்போ பாடணும் தெரிந்த அடுத்த கிளாஸ்ல சொல்லுங்க பரவாயில்ல பெருமா அதி அருள நல்ல சொல்றத கேட்டுங்க பித்தை சோடி பெரும அஜி அருள ஆழ வார்த்த அருள இமான அருளாளா இப்படி நம்ம பித்தை சூடி பெரும அணி அருண சொல்லுங்க இன்னொரு தடவை நான் பெரும நீ அருண य मरव देने के मन तो கொஞ்சம் மருவி வரும் ஒரு வார்த்தை இன்னொரு தலை நீங்க பாடும் போது நீங்க கவனிச்சு என்னங்கிறத சொல்ல எதுல நமக்கு பிறகு தெரியுதா நான் பாடுற முடியும் எத்த நினைக்கோமே சொல்லுங்க இப்ப கரெக்ட் வைத்தாய் செல்லை வெள்ளை நல்லோர் அருள் செல்வா வெண்ணினோ அருட்டோர் ஆயுள் அத்த உனக்க இனியல் மேல் என அத்த உன kav preisodi perumani arulaalappitta nandesu thuli perumai amama yethan maraya andern ko ne katha mahakaale hi hai sai maane sai vai sai pehnai ke bas venni nalallur arutturai அதாவது சொல்லும் பொழுதே நமக்கு அந்த பாடனுடைய பொருள் தானே விளங்கிவிட வேண்டும் திரை பெருமா எ மறவதே நினைக்கே மன தூ வைத்தாய் பெண்ணை தென்பாத் வெனை நல்லோ அருத்தோருள் அத்த உனக்க இனி அல் என பாடும் பொழுதே பாட்டினுடைய பொருள் நமக்கு விளங்கிவிடும் நல்லா தெரியுது அடுத்தப நாயே பல நாடும் நினைத்தே தேன் மன தொழில் தேய்திரிந்தே தேன் பெரலாக அருள் பெற்றேன் பேய அதேயா சிரிந்தை அளவ நம்மளால நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு அருளை செட்டு விட்டேன் எப்படி சொல்றாரு பாரு இந்த மாதிரி பாடல்களை சார் இல்ல ஒரு சங்கதி அருள் எத்த இதெல்லாம் தேவையா இல்லையா கொஞ்சம் நாள் போச்சுன்னா எல்லாம் இங்க நின்னுகிட்டு எத்த மரபாது மனத்து உள்ள வைத்தா இப்படி பணசாமி எளிவந்த பிறான் நம்மிடையே இறங்கி வருவார் நாம அந்த இடத்துல சங்கீதம் தெரிஞ்ச மாதிரி ஆகும் இந்த இடத்துல நம்ம வைக்க முடியாது அதெல்லாம் ஒரு இடத்துல உட்காந்து தனியா கச்சேரி பண்ணும் போது நம்ம அதெல்லாம் கூடுதலாக சேர்த்துக் கொள்ளலாம் இந்த இடம் இந்த பாடல்கள் வந்து சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுபவர்கள் தான் சொல்வர்கள் அதான் முக்கியம் இணைப்போயா என்ன பாட்டு பாடிடுங்க என்ன பாடுங்க என்ன சொன்னீங்க எனக்கே புரியலையே அவரை தான் கேங்கை கேட்க நமச்சிவாய வாழ்க வேற ராக கண்ணவனால இருக்க வேண்டாம் அதுக்காக தமிழோடு இசை பாடல் மறந்தரியேன் நான் சொல்றது இந்த கூற்றாயினார் பதிகத்துலதான் தலங்குவோடு தூப மறந்தரியேன் தமிழோடு இசை பாடல் மறந்தரியன் இதெல்லாம் சொல்றாரு அது இந்த பித்தா பிறை சூடி இப்ப சேர்ந்து நாம் எல்லோரும் ஒருதரம் சொல்ல வேண்டும் pith pereisodi perumane arudha irtha namaskara veysey thirumana mananthanmai vaithai seynei thal var veynai nalulu இந்த ராஜர் மேலக்கு அவன் யாரும் போன மாதிரி எனக்கு தெரியல அச்சா புனக்கல் எனலே சொல்லுங்க இப்ப உங்கள்டேக்கூடிய கேள்வி ஒன்றே ஒன்று இருக்கும் அதையும் நானே பதேன் சார் இன்னொரு பாடி காட்டிங்களை நீங்க மட்டும் கேட்டுக்கிறோம் பாடுறோம் இது ஒன்று இதை தவிர அர்த்த அத்தனக்கு ஆளாய் இனி அல்லே அதாவது அத்தாங்கிறது அப்பா அர்த்தம் உனக்கு ஆளாய் உனக்கு ஆட்பட்டு அதாவது உனக்கு அடிமை செய்ய ஏற்கனவே வழக்கு போட்டதாக தான் நீ எனக்கு அடிமை தான் வழக்கு போட்டது ஏ மனுஷனுக்கு மனுஷன் எங்க அறிவிப்பட்டது வழக்கு நடக்குது உனக்கு ஆளாய் நீ என்னுடைய நம்ம சொல்றோம் ஒரு இடத்துக்கு போறோம் அனுப்புனோம் அப்படிதான் நம்மளுடைய ஆள் அனுபவம் அது போறது நம்மளுடைய அதைதான் சொல்ற அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் அப்படி அருவதற்கு உன் அருள் கொடுத்தா அல்லவையா அதற்கு நான் வெகுவாக கடமைப்பட்டுள்ளேன் அதற்கு ஈடு எனவே கிடையாது சொல்ல ஒரு வைத்தாய் மனசு உன்னை வைத்தாய் முதல் ரெண்டு ரெண்டு வார்த்தையை கேட்கணும் மனசு உன்னை வைத்தாய் என்னுடைய மனசினை நீ வந்து அமர்ந்து கொண்டாய் மனசு உன்னை வைத்தாய் அதாவது இவர் என்ன சொல்ற அதாவது பொருள் அவரு மனதில் நம்ம போய் இருந்தோம் எடுக்க கூடாது அந்த இடத்துல மனசு உன்னை வைத்தாய் என்னுடைய மனசிலே நீ வந்து குடியேறினாய் வெண் பெண்ணைங்கிறது பெண்ணை ஆறு அந்த திருவெண்ணை நல்லூர்கிட்ட இருக்கிற பெண்ணை ஆறு சென்பால் வெண்ணை நல்லூர் வெண்ணை நல்லூர் திருவெண்ணை திருவெண்ணை நல்லூரிலே ஊரிலே உரைகின்ற அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் உனக்கு நான் அடிமைப்பட்டு தவிர வேற எதுவுமே எனக்கு பெருசே இல்லை அப்படிங்கிறார் அதான் அதாவது அதாவது வைத்தாய் பெண்ணை சென்றால் வெண்ணை நல்லூர் அதாவது திருஞான சமுதருடைய இது வெண்ணை நல்லூர் அருள் தென்பகுதியிலே உரைகின்ற ஓடு என்ற நதியான பெண்ணை யாரும் சொல்ற அதைதான் சொல்றாரு அந்த இடத்துல வேற என்ன சந்தேகங்கள் அது ஏற்கனவே இருந்த ஒன்றுதான் அது அந்த சிறையை சூடிக்கொண்டு இருப்பவன் தான் சூடிக்கொண்டு இருப்பவனே சூடி சூடி இல்ல உப்ப வச்சது இல்லை அது அவருடைய இருக்கிறது அதுதான் சூடிங்கிற தீபாவளி திருநாள் அதனால அடுத்த சனிக்கிழமை எல்லாரும் வந்து உட்காரதுங்கிறது கஷ்டம் அது நிச்சயமா சொல்றான் எல்லா சார் இல்ல நாங்க ஒரு சார கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே இல்ல நம்ம என்ன சொல்லும் போது இல்லதா நாங்க அதெல்லாம் விடாபடியா வந்துடுவோம் சொல்ல முடியல ஏன்னா சாயம் இன்னொன்று எல்லாம் வயிபுரா ஒரே தடர்பிலான சட்டங்கள் எடுத்துக்க வெளியே காத்துக்க வர்றது பெரிய கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கு அதனால பரவாயில்ல உங்களுக்கு இது கஷ்டமா இல்லன்னா அடுத்த உடனடியே சனிக்கிழமை போயிட்டுக்கிழமை போனதாலும் ஞாயிற்றுக்கிழமை வைக்கலாமா எல்லாரும் நல்லா யோகித்து முடிவெடுத்து சொல்லுங்கள் எல்லாரும் வைக்கலாம் அப்போ மாத்திடுவோம் ஞாயிற்றுக்கிழமை வைக்கலாமா வேண்டாமா அதனால அடுத்த சனிக்கிழமைக்கு பதிலாக ஞாயிற்றுக்கிழமை என்று எல்லோருக்கும் எங்களுடைய இறைந்திரைந்த தீபாவளி நூல் வாழ்த்துக்கள் உரித்தாக வாழ்த்த பல்லாண்டு என்று சொல்லி நாம் நிறைவு செய்யலாம் வாய் வருவாய் உளதாய் உளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகே நம பார்வதி பஜையே என் நாடுடைய சிவனே போற்றே எல்லாரும் திருச்சிட்ட சொல்லணும்